உங்களின் அவர்கள் கூறியமாக அல்லாஹ் மக்களுக்கு நல்லதை போதிக்கும் ஒருவருக்கு அருள் புரிகிறான் மேலும் இவருக்காக அவனது வானவர்களும் வானம் பூமியில் உள்ளோரும் கூட்டில் உள்ள எறும்புகள் உட்பட நீரில் உள்ள மீன்கள் உட்பட அவருக்காக அருள் புரிய வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர் என்றும் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு எட்டு ஐந்து இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்